வருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று மீன் விவசாயிகளுக்கான இந்தியாவில் முதல் உதவி மையம் சமீபத்தில் விஜயவாடாவில் திறக்கப்பட்டது இரண்டு இந்தியாவில் முதல் பாலின தரவு மையம் கேரளாவில் நிறுவப்பட உள்ளது மூன்று சமீபத்தில் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தை மினி இந்தியா என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் இனி இன்றைய நற்றினை பொது கேள்விகள் ஒன்று இந்திய தேசிய விவசாயிகள் தினமானது யாரின் நினைவாக அனுசரிக்கப்படுகின்றது இரண்டு இந்தியாவில் நல் ஆளுகை தினமானது யாரின் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது மூன்று எட்டாவது வடகிழக்கு திருவிழாவானது இணைய வழியில் எங்கு நடத்தப்பட்டது என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நட்டினை பொது அறிவு நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் and